على وعلى آله اجمعين قال الله الله تعالى في العظيم والفرقان المجيد إنك خلق النبي صلى عليه عليه وسلم الدنيا مزرعة أو كما மசரா والسلام புகழ் அனைத்தும் அல்லா ஜெல்லபூத்தால் அதற்கே உரித்தாக எம்பெருமானா சதல்லாக அடைக்கு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவரங்கள் தவற தாவனியங்கள் சுகதாக்கள் சுவாரிபின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் முறையான அம்மாகுவின் நல்லடியார்களை இன்றைய தலைப்பு நல்ல இளம் என்னடா அதிரத்து விவசாயத்தை பத்தி பேச போறாரா என்றெல்லாம் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் பெருமனா சதல்வாகும் அழைப்பு செல்ல முன்னவர்கள் மூன்று காரியங்களை குறித்து நல்ல நிலத்திற்கு ஒப்பிடுகிறார்கள் மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே நல்ல நிலம் அதில என்னென்ன குணங்களை பயிரிட வேண்டும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகத்தை குறித்து பெருமானார் ஒப்பீடு காட்டுகிற பொழுது அத்துன்யா மசர அதுல்லாக மறுமைக்கான வெள்ளாமை நிலம் என்கிறார்கள் இது ஒரு நல்ல இடம் இந்த உலகத்திலே எந்த அமல்களை நாம் விதைக்கிறோமோ அதைத்தான் மறுமையிலே அறுவடை செய்ய முடியும் உலகம் ஒரு நல்ல இடம் என்று பெருமானார் சதல்லாக அழிவு செல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள் மனைவியை பற்றி குறிப்பிடுகிற பொழுது பெருமானார் சதல்லாக அழிவு செல்லும் அவர்களும் ரபுல் ஆலமின் அல்லாகவும் குறிப்பிடுகிறார் ஒரு நல்ல நிலம் என்று குறிப்பிட்ட குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எனவே அன்றுக்குரியவர்களே அல்லாஹமின் நெல்லடியார்களே இந்த மூன்றிலே இன்றைக்கு இரண்டை பார்க்க போகிறோம் நல்ல மனைவி சம்பந்தமாக என்சார்லா இன்னொரு தலைப்பு காத்திருக்கிறது அதிலே அது சம்பந்தமாக விரிவாக விவாதிக்கலாம் உள்ளம் என்பது நல்ல நிலம் உள்ளத்திலே என்ன நாம் விதைக்க வேண்டும் சாதாரணமாக நம்முடைய வீட்டில் இருக்கிற நிலத்தில அதிகப்படியான நிலத்திலே நல்ல பயிர்களை நாம் விதைக்கும் நல்ல பழங்களை கொடுக்கிற பலனுள்ள செடிகளை கொடிகளை நாம் விதிக்கிறோம் பயனில்லாத பொருள் ஏதாவது ஒன்றை விதைப்போமா என்றால் கண்டிப்பாக கிடையாது ஒரு செடி முளைச்சு வந்தால் கூட அதை வெட்டிருவோம் இது வீட்டுக்கு பயன் தராது எனவே வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் இதை போன்றுதான் உள்ளத்திற்குள்ளே ரபுல் ஆலமின் அல்லாஹு தங்குகிற இடம் அல்லவா இந்த இடத்திலே எதை விதைக்க வேண்டும் பெருமானா அழிவு செல்ல வந்தவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் என்னென்ன குணங்களை நீங்கள் விதைக்க வேண்டும் குணங்கள் மூன்று இருக்கிறது மூன்றில் எதை வேண்டுமானாலும் இதை பெருமான முதல் குணம் அழகிய குணம் என்று சொல்லுவார்கள் இதற்கு என்ன பொருள் என்றால் இறக்கப்படுவார்கள் ஆனால் கொஞ்சம் கோபப்படுவார் கொடுக்கப்பட்ட குணம் கல் எடுத்த கல் எடுப்பாங்க தீமை நன்மைக்கு நன்மை இந்த குணத்திற்கு பெயர் அல்லாஹ் இப்ராஹிம் அணிகச் சனாத்தை பார்த்துச் சொல்லுகிற பொழுது யார் ஹலீ அக்சின் குலுக்கக்கும் வளவும் மகைப்பார் காபிர்களோடு இருந்தால் கூட உங்களுடைய குணத்தை நீங்கள் அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் காவிர்களோடு இருந்தால் கூட குணத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரபுலாரமின் சொல்லிக்காட்டுகிறார் அதனால குண அழகு மிக மிக அவசியம் ஒரு தீமைக்கு அதை போன்று இன்னொரு தீமை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது அதுக்கு பிறகு புலுக்கே அசன் ஆனா நீ கல்டுத்த நான் கடப்பாரை எடுப்பேன் சொல்றது இருக்கிறேன் இது குழுக்கே கசனல்ல இன்றைக்கு நம் சமுதாயத்திலே இந்த நிலைதான் ஒரு ரெண்டடி சந்துக்காக ரெண்டடி சந்துக்காக அண்ணன் கல்லை எடுக்கிறார் இது எனக்கு சொல்லும் இல்லை மண்டையை உடைத்து விடுவேன் என்கிறார் நீ கல்லை எடுத்தால் நான் கடப்பாரையை எடுப்பேன் நீ மண்டையை உடைப்பால் நான் மண்டையையே எடுத்து விடுகிறேன் என்கிறான் தம்பி இது நல்ல குணம் அல்ல பெருமானா சதல்லா மலிவசனத்தினுடைய காலத்திலே அபூதர் அழி அல்லாவு கலாங்கவர்கள் தன்னுடைய அடிமையை அடித்து விடுகிறார்கள் இதை பார்க்கிறார்கள் பெருமானா சதல்லா மலிவசனம் உன்னுடைய அடிமையை எதற்காக அபூதரை நீங்கள் அடித்தீர்கள் பொழுது நாயகமே நான் சொல்வதற்கு மாற்றமாகவே செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அடித்தேன் என்று சொல்ல பெருமானா பழிவர் செல்வம் சொன்னார்கள் அவரின் தீமை அளவுக்கு நீ அடித்திருந்தால் தவறில்லை அதை விட அதிகமாக அடித்தால் நாளை வறுமைகளில் நீ பிடிக்கப்படுவாய் அபூதர் என்று சொல்லுகிற எனக்கு வேண்டாம்னுடைய அடிமையை நான் உரிமை விட்டு விடுகிறேன் நான் யாரையும் அடிக்கவில்லை என்று அடிமையை உரிமைவிட்ட வரலாறுகள் இருக்கிறது இந்த குழுக்கே கசன் தீமைக்கு தீமை நன்மைக்கு நன்மை செய்யுதல் இதையும் மார்க்கம் வரவேற்கிறது இதைவிட உயர்ந்த இன்னொரு குணம் இருக்கிறது மார்க்கம் அதை தூண்டுகிறது அதுதான் கரீம் சங்கையான குணம் நவீனா சலாத்திற்கு இருந்த குணம் ஒருவர் ஈசான ஈசனாக்கி கடுமையாகவும் திட்டுகிறார் ஏச்சுக்கிறார் பேசுகிறார் பன்னெண்டாம் கழிமா பதினைஞ்சாம் கழிமா என்னைக்கு சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கிறது அதையெல்லாம் பயன்படுத்தி ஈசா அலகி சலாத் கிடைத்திட்டு அறிவிக்கிறதா என்று கேட்கிறார் ஒரு நபியை பார்த்து என்னென்னவோ பேசுகிறார் ஆனால் அதற்கெல்லாம் ஈசா அலகிசலாம் இவரை மன்னிப்பாயாக திருவை செய்வாயாக இவருக்கு என கூலி வழங்குவாயாக நிறைவே துவாவா செஞ்சு விட்டுக்கிறாங்க பக்கத்தில் இருந்து ஈசா அலகிசலாம் எப்பொழுது சென்றாலும் அவர்களோடு பணி சீடர்கள் செல்வார்கள் அவாரிசியர்கள் என்று சொல்லுகிறேன் பனிரெண்டு சீடர்கள் செல்லுவார்கள் இந்த சீடர்களில் ஒருவர் கேட்கிறார் என்னங்க உங்களுக்கு ரோசமே வராதா என்னதான் திட்டு நானும் வராதா என்று கேட்கிற பொழுது ஒரு மாத்திரம் அதில் இருப்பதை அவருடைய உள்ளத்திலே என்னை பற்றிய கெட்ட எண்ணம் இருக்கிறது அதை தெளித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய உள்ள முழுக்க நல்லல்லமாக இருக்கிறது அதனால் நான் அதை தெளித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் இதுதான் கரீம் இந்த குணம் வந்திருக்கிறதா மாற்றம் இதை வரவேற்கிறது உங்கள் உள்ளத்தில் குழுக்கே கரிமை விதையுங்கள் என்கிறது அண்ணவர்களை பார்த்து என்ன ஏசுவது என்ன பேசுவது என்று திட்டம் போடுகிறார் எருமானாரை ஏசுவதற்காக திட்டம் போடப்படுகிறது அதுல ஒரு பெரிய படித்த மாமேரி என்று சொல்லுகிற உமைக்கா முகம்மது என்று என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது முகமது என்றால் புகழுக்குரியவர் என்ற பொருள் நம்மிடத்தில் அவர் என்ன புகழுக்குரியவராகவா இருக்கிறார் அதனால் பெயரை நாம் மாற்றிவிடலாம் என்று பெருமானார் வருகிற பொழுது உ தம்மின் யாம் உதம்மின் யாம் உதம்மின் இகளுக்குரியவரே என்று அழைக்கிற பொழுது பெருமானா சதல்லா வலிவசனத்தினுடைய தோடர்கள் எல்லாம் சீருகிறார்கள் நாயகமே உங்களை பார்த்து உ தம்மீன் என்று சொல்கிறார் பெருமானா சதல்லா வலிமசெல்லம் அழகாக பதில் சொன்னார்கள் நான் உ தம்மிமாக இருந்தால் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் ஏன் கவலைப்பட அவர் தம்மீபை திட்டுகிறார் யார் இவளுக்கு சொந்தக்காரரோ அவரை திட்டுகிறார் நம்ம வீட்டுக்கு ஒரு கடிதம் வருகிறது நம்முடைய கடிதமாக இருந்தால் தான் அதை நாம் வாங்குவோம் அடுத்தவருடைய கடிதம் வச்சு நம்ம வாங்குவோமா இது என்னதில்லை கொடுத்துருவோம் இதை போன்றுதான் ஒருவர் நம்மை திட்டுகிறார் என்றால் அதற்கு நாம் சொந்தக்காரவில்லை என்றால் அதை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை இது வேறொருவருக்குள்ள கடிதம் அவருக்கே உள்ள கடிதத்தை கூட நம்மிடத்தில் கொண்டு வந்து திணிக்கிறார் என்று கூட இருக்கலாம் அல்லவா அதனால பெருமானா சலல்லா வலிவசலம் என்பவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது எனக்குரியதல்லி திட்டுகிறார் நான் ஏன் வேண்டும் என்று இந்த குணம் இருக்கிறதே இதற்கு பேர் தான் இன்னொரு குணம் இருக்கிறது இதைவிட உயர்ந்த குணம் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நவித்தோழர்களின் உள்ளத்தில் விதைத்த குணம் இதுதான் குடுக்கே அபீம் இந்த உண்மத்துமாக இந்த குணத்தோடு வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய குணம் தான் பூமான் நபிகள் மகத்தான பேர் உபகாரம் செய்து அனுப்புவது என்று சொன்னால் இதற்கு பெயர் தான் நபிகள் கோம் ஒரு அதிசனே அழகாக சொல் குழு நீங்கள் பார்க்க வேண்டுமா ஒரு தாமரையனுடைய அளவை நீங்கள் எப்படி அளப்பீர்கள் தண்ணீரின் உயரம் தான் தாமரையின் உயரம் தாமரையனுடைய உயரம் என்னன்னு கேட்டால் தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம் உங்கள் ஈமானின் உயரம் ஈமானின் சிகரம் என்னவென்று கேட்டார் பெருமானார் சொல்லுகிறார்கள் உங்களின் குணத்தின் உயரம் தான் ஈமானின் உயரம் உங்களின் குணத்தின் உயரம் வர்கள் இவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பாருங்கள் பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறுகள் நீண்ட வரலாறுகள் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஆயுஷா நாயகி நினைத்து நினைத்து அழுகிற போர்க்களம் கொண்டு இருக்கிறது என்றால் பெருமானார் என்றால் பெருமானாரினுடைய ரத்தங்கள் எல்லாம் வடிந்த போர்க்களம் கொண்டிருக்கிறது போர்க்களம் தான் இந்த உகது போர்க்களத்திலே பெருமானார் அழிவு செல்லப்பட்டவர்களுக்கு தீங்கழித்து இரண்டு பேர்களின் வரலாற்றை நாம் பார்க்கிறோம் ஒன்று அபு சுஃபியான் என்ன சொன்னார் தெரியுமா குருமான் நவிகள் அழிவு செல்ல மன்னவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே இறந்து விட்டார்கள் என்ற வதந்தியை கிளப்பியவர் அபு சுஃபியான் பெருமானாரை கொள்வதற்காக பல வழிகளில் சூழ்ச்சி செய்தவர்கள் அபு சுஃபியான் பதிலு போர்க்களத்திலே உடமாளிகளை வைத்து பெருமானார் நம்மை என்று சொல்லி மதிலுக்களம் உருவாவதற்கு கதாநாயகராக இருந்தவரே அபு சுபியான் இப்படி பெருமானாரின் தோழர்கள் பல வேலைகளை கொன்று குவித்தவர் அபு சுபியான் இந்த அபு சுபியான் ஒரு நாள் பத்தகமக்காவின் பொழுது பெருமானார் அலிவ செல்லம் அவர்களுடைய தோழர்களால் பிடித்து வரப்படுகிறார் கடுமையாக எங்கள் கொடுத்தவர் பிடித்து வரப்பட்டார் ராணுவ சட்டப்படி அவரை மரண அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் குருமான் நபிகள் கோமான் சல்லல்லாப்பா அலிம செல்லம் அவர்களை மன்னிக்கிறார்கள் மரண நந்தனைக்கு சொந்தக்கார அபூசுபியானை பெருமானார் செல்லம் மன்னிக்கிறார்கள் மன்னித்ததோடு மட்டுமல்ல மன்னிப்பு பார்த்தவுடனே என்று கரத்தை பிடித்து கட்டி தழுவுகிறார் அதோடு நிறுத்தவில்லை அலைவர் செல்லம் காபாவை பற்றி அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அவன் தகதூ காண ஆமினா யார் உலகத்திலே காபாவுக்குள்ளே நுழைந்து கொள்கிறாரோ ஒரு திருடன் காபாவிலே நுழைந்து கொண்டால் அவன் கையை வெட்ட முடியாது ஒரு கொலையாளி நுழைந்து கொண்டால் அவருடைய தடையை எடுக்க முடியாது அபுசுபியானை இணைத்து பேசுகிறார்கள் அடைக்கலம் உண்டு நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம் இணைத்து பேசுகிறார்கள் என்றால் பெருமானார் எவ்வளவு பெரிய உபகாரியாக இருக்கவர் உலக வரலாற்றிலே இப்படி ஒரு தீர்ப்பை உலகம் கண்டவை தமிழல் கோமான் செல்லாஹ் வரைவு செல்லத்தினுடைய உபகாரத்திற்கு மன்னித்ததோடு மாபெரும் உபகாரம் செய்ததற்கு இதைவிட பெரிய சான்ற்ற இருக்க முடியும் யார் அந்த பெருமானாலினுடைய உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலாக ஹம்சாரளி எல்லா உத்தாளா ஹம்சாரளி எல்லா போருக்கு சென்றாலே சிங்கம் வருகிறது என்பார்கள் அசதுமா அப்பாஹுவின் சிங்கம் ஹம்சாரளி எல்லா கஞ்சிக்கு ஆரம்பித்தால் பதில் போர்க்களத்திலே எதிரிகளின் குலை நெடுங்கியதே அந்த ஹம்சாரளி எல்லாகவே கொலை செய்தவர்கள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லும் அவர்களுக்கு முன்னாள் வருகிற பொழுது என் சிறிய கத்தையை கொலை செய்ய வந்தவர் என்று பெருமானார் அடிந்து கொள்ளவில்லை பக்சியை மன்னிக்கிறார்கள் நிறைய விஷயங்களில் போர்க்கள தந்திரங்களை பக்சியிடத்தில் ஆலோசனை செய்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறதே பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா நம்முடைய எதிரியையும் மன்னித்து அவருக்கு மாபெரும் உபகாரம் செய்கிற பண்பாடு வந்திருந்தால் அதை நம்முடைய உள்ளத்திலே இழைத்திருந்தால் நம்முடைய நிலம் வர்த்தகம் இல்ல நம்மை பிடித்தான் கொன்று விடுவார்கள் என்று மழை கோடுகிறார் காரணம் என்ன தெரியுமா விழாண்டலியல்லாகும் தலாவினுடைய சத்தத்தை கேட்டு குரானினுடைய சத்தத்தை கேட்டு வாங்கொழியை கேட்டு கரும் குரங்கின் சத்தம் என்று சொன்னவர் சப்வான் பெருமானார் செல்லெல்லாம் படிவ செல்லு ஒரு பழக்கம் இருந்தது தன்னை திட்டினால் கூட கண்மணி நாயகம் தாங்கிக் கொள்ளுவார்கள் ஆனால் தன்னுடைய தோழர்களில் யாராவது ஒருவருக்கு லேசாக ஒரு காயம் என்றால் கூட ஒரு கீரல் என்றால் கூட ஒரு சிங்க பேச்சு என்றால் கூட பெருமானாரால் தாங்க முடியாது தன்னுடைய தோழர் விழாலை பார்த்து கருப்புரங்கின் சத்தம் என்று சொல்கிற பொழுது பெருமானார் குடித்துடுகிறார்கள் என்னோடு சொர்க்கத்தில் சப்வான் சக்காவிலே ஓடி ஒழிகிறார் கையில் கிடைச்சோ முஸ்லிமினுடைய கையில் கிடைச்சோ விலால் அடி எல்லாருமே மகிழ்ந்துருவாங்க மங்களம்பாடி கொடுவார்கள் என்று மறைந்து போகிறார் உமரடி எல்லாம் தட அடை கிளம்பெடுகிறார்கள் பெருமானார் இடத்திலே நாயுமே சப்வானும் நானும் தோழங்கள் அடைக்களம் கொடுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் அடைக்கலம் அளிக்கிறார்கள் சப்வானை தேடுகிறார்கள் மலையிலே போய் பிடிக்கிறார்கள் வா என்று சொல்லுகிறார்கள் வரம் அறுக்கிறார் இரண்டாவது முறையாக பெருமானாரின் தளப்பாதையை கொண்டு போய் ஆதாரமாக தருகிறேன் முறையாக உமருக்கே உரிய ஒரு பாணி இருக்கிறது வரம் அறுத்தால் கத்தி தூக்கி வந்து விடுவார்கள் இது உமர்நிலையல்ல அவர்களுடைய பண்பாடு சொல்லி பார்ப்பது இல்லை என்றால் அவர்களின் பாணியிலே இறங்கி விடுவது ஆலையை தூக்கிட்டு வந்தாங்க பெருமானாருக்கு முன்னால் நிறுத்தி நாயகமே அடைக்களம் அளிக்க வேண்டும் சப்வான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு அடைக்கலம் அளித்தாலும் நான் ஈமான் கொள்ளுவேன் என்று மட்டும் கனவு காணாது நான் ஈமான் கொள்ளுவேன் என்று மட்டும் நாயகமே முகம்மனே கனவு காண வேண்டாம் பெருமானார் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை திணிப்பவர்கள் அல்ல முக்கிரிகல்ல நிர்பந்திப்பவர்கள் அல்ல உன்னுடைய மார்க்கெட்டில் நீங்கிரு உமரலியெல்லாம் உனக்கு அடைக்கலம் அளித்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தான் போர்க்களம் நடக்கிறது நிறைய கனிமத் பொருட்கள் இருக்கிறது இவர் இவ்வளவு தவறு செய்தவர் அந்த கனிமத் பொருட்களை பார்க்கிறார் சப்வானை பார்த்து பெருமா நான் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள் சப்வான் என்கிறார்கள் எடுத்துக்கொள் வண்ணித்ததோடு மட்டுமல்லாமல் அடைக்கலம் அளித்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு எவ்வளவு வேண்டும் எடுத்துக்கொள் சப்வான் இதை பார்த்த உடல் ஒரு தனி மனிதர் சராசரி மனிதர் இந்த வேலையை செய்ய முடியாது ஒரு நவியை திணற இந்த உடவுடகத்தில் யாருக்கும் இருக்காது என்று அசதல்லா இலாகியும் அல்லாக்கரசூல் என்று ஏகத்துவத்தை ஏற்றார்கள் வரலாறு சொல்கிறது எக்ரிமா அபூஜைகளின் மகன் எக்ரிமா பெருமானாருக்கும் தோழர்களுக்கும் அளித்த தொல்லைகள் கொஞ்சமான ஜமா அபூஜைகளின் மகன் என்றாலே புரிந்திருக்கும் மக்காளின் வச்சி பறக்கிறார் கொஞ்ச நேரம் நாம் மக்காளிட இருந்தால் முடிந்து விடுவோம் என்று பறக்கிறார் ஆனால் ரபுநாதனின் செய்த நாடகம் மிக அற்புதமானது அவர்களின் நிகிரிமாவினுடைய மனைவினுடைய மனைவி உம்முஹராம் ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் நாயகத்தில் போய் சொல்றாங்க நாயகமே என்னுடைய கணவனுக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுங்க நாயகவே பெருமானார் மன்னிப்பதற்கே பிறந்தவர்கள் இல்லையா தாராளமாக அழைத்துவா இவர்கள் செல்லுகிறார்கள் எவனுக்கு போய்விட்டார் கப்பலிலே ஏறுவதற்கு செல்கிறார் மனைவி அழைத்து வருகிறார்கள் பெருமானாரிடத்தில் அடைக்கல வாங்கிவிட்டு என்று அழைத்து வந்து பெருமானாருக்கு முன்னால் நிறுத்துகிற பொழுது அவ்வளவு தீங்கு செய்தவரை பெருமானார் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவருக்கு போர்த்தி வரவேற்கிறார்கள் பெருமானார் செல்லா பெரிய ஒரு எதிரியை போர்த்தி வரவேற்கிறார்கள் இந்த குணம் உலகத்திலே எந்த தலைவருக்கு உண்டு எந்த மனிதருக்கு உண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் இதுதான் அப்படின்னு கற்றுக்ார்க்கையை நீங்கள் கொஞ்சம் புரட்டி பார்ப்பீர்கள் மற்ற நபிமான்களை போன்று நாயகம் இல்லை சாஹிபி ஒட்டகத்தை கொண்டு வந்தார்கள் அல்லாஹினுடைய அற்புதம் என்று காட்டினார்கள் ஈசாரானவர்கள் அற்புதங்களை கொண்டு வருகிறார்கள் அற்புதங்களை கொண்டு வருகிறார்கள் அசாவை கொண்டு வந்தாங்க ஒரு கண்ணாடியை கொண்டு வந்தாங்க இப்படி ஒவ்வொரு நபியும் ஒரு அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் கூமான் நபிகள் கூமான் தன்னுடைய வாழ்க்கையே அற்புதமாக வழங்கியிருக்கிறார்கள் வாழ்க்கையே அற்புதம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அந்தரங்க வாழ்க்கையை உலகத்தில் யாராவது சொன்னவர்கள் உண்டு எந்த தலைவராவது தன்னுடைய மனைவியோடு அந்தரங்கமாக இருந்த வாழ்க்கையை மனைவியோடு தனிமையில் இருந்த வாழ்க்கையை சொன்னதும் தான் எந்த தலைவரும் சொல்லவில்லை என்னுடைய மனைவியோடு நான் இப்படியெல்லாம் இருப்பேன் என்று சொன்னதில்லை ஆனால் பெருமானா சதவலிவசலம் தன்னுடைய மனைவிமார்கள் பதினோரு பேர்களையும் அழைத்து சொல்லுகிறார்கள் நான் இந்த இல்லற வாழ்க்கைக்கும் நான் தானே வழிகாட்டி என்னுடைய அந்தரங்கத்தையும் சொல்லுங்கள் அதிலேயும் இந்த சமுதாயத்திற்கு பாடம் இருக்கிறது வழிப்படை இருக்கிறது சொன்ன தலைவர் நீங்கள் உலக வரலாறு முழுக்க ஆய்வு செய்யுங்கள் நபிகள் பெருமானாரை யாரும் இருக்கக்கூடிய இந்த நாயகம் வாழ்க்கையிலே பழிவாங்குதல் என்பதை தன்னுடைய உள்ள என்ற நிலைத்திலே அவர்கள் விதைத்ததே இல்லை வரலாறுகளை புரட்டுங்கள் பழி வாங்குதல் என்பதை பெருமானார் விதைக்கவே இல்லை பெருமானார் சரதா பழிவசனம் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் சொல்லுவார்கள் ஒருவர் உள்ளே வருவார் சொருகவா சின்ன பார்க்கிறார்கள் ஒரு சனாதி வருகிறார் உள்ளே வருகிறார் இவரிடத்தில் என்ன அமல் இருக்கிறது இவரிடத்தில் என்ன அமல் இருக்கிறது என்று கேட்கிற பொழுது அமுறி முன்னல் ஆசிரியர் எல்லாம் உத்தடா அமுறிமுன்னல் ஆசிரலி எல்லாம் உத்தடா இவங்க வீட்டுக்கே போய் விருந்தாளி அப்படி போயிட்ட மூணு நாள் தங்கியிருக்கிறார் வீட்டுல போய் இவர் என்ன அமல் செய்கிறார் பார்க்கலாம் மூணு நாள் தங்கியிருக்கிறார்கள் மூன்று நாளும் உபரியாக எந்த அமல் செய்யல மூணாவது நாள் கேட்கிறார்கள் நாயகம் சொல்றாங்க நீங்க எந்த அமுழுமே செய்யவில்லை சொர்க்கவாசி என்று கேட்கிற பொழுது அந்த சலாமி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய உள்ளத்திலே சலாமத்து நான் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்வதில்லை என்னுடைய உள்ளத்திலே தவறை விதைப்பதில்லை என்றார் அதனால் சொர்க்கவாசி இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே யாரைப்படுத்தியும் தவறான என்ன இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா தவறை தவற வேறு எதுவும் இல்லை உள்ளத்தில ஒரு கவிஞன் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவான் கண்களில் காட்சி தேக்கம் பார்த்ததை என்ன கண்ணில தேக்கி வச்சிருக்கிறான் கரும்பிலே சாற்றின் தேக்கம் விண்ணிலே முகிலின் தேக்கம் மேகங்களை தேக்கி வச்சிருக்கிறேன் மண்ணிலே கடலில் தேக்கம் மனிதனில் வஞ்சம் தேக்கம் வஞ்சத்தை தான் தேக்கி வச்சிருக்கிறான் அவனை எப்படி பழி இவனை எப்படி பழிவாங்கிறது அவன் இப்படி நம்மளை பேசிட்டானே அவன் அப்படி பேசிட்டானே மனிதனில் வஞ்சம் தேக்கம் என்றுதான் அமைதி தேக்கம் என்று கேட்கிறான் அந்த கவிஞன் வஞ்சத்தை தேக்கி வைத்திருக்கிறான் ஆனால் அந்த சகாமியை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் இவர் சொர்க்கவாசி ஏனென்றால் உள்ளத்திற்குள்ளே யாரை பற்றியும் பழி வாங்கும் என்னவில்லை மக்கி ரமத்துல்லாஹித்தாலா விடத்தில் ஒருவர் சென்று சொல்லுகிறார் என் பக்கத்து வீட்டுக்காரரின் தொல்லை தாங்க முடியவில்லை நான் நடக்கிற பொழுதில் நாம் போடுகிறார் அதனால் பதிலுக்கு நானும் உள்மோட போகிறேன் என்று சொன்னார் மாதிரி மத்திய ரமத்துள்ளாஹித்தாலா சொன்னார்கள் இப்படியே ஒவ்வொருவரும் பதிலுக்கு பதில் முல்லை போட்டால் நடமாட முடியாது நாடு முழுவதும் உள்ளாகி ஒருவர் இன்னொருவரை பழிவாங்க நினைத்தால் நாடு முழுவதும் உள்ளாகிவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமானார் சல்லா வலிமசெல்லத்தை பாருங்கள் என்றார்கள் பழிவாங்குகிற எண்ணம் ஒன்றாவது நாயகத்திற்கு வந்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அகமதுல்லாஹி தாதானி என்பவர்கள் பெருமானார் சல்லல்லா பழிமச்செல்லுடைய நிகழ்வுகளை சொல்லிக்காட்டுகிறார்கள் ஒரு கிராமவாசி வருகிறார் பள்ளிவாசலிலே பெருமானார் சல்லல்லா பழிமசெல்வம் தோழர்களோடு அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு மூளையிலை எழுந்து சென்று சிறுநீர் கிழிக்க ஆரம்பித்துள்ளார் பள்ளிவாசல் எந்திரிச்சு யாராவது ஒருத்தர் சிறுநீர் கழிக்க மூலையில போன என்ன நடப்பு அவர் வீட்டுக்கு உயிரோட போவாரா அல்லது நிம்மதியா சந்தோஷமா போவாரா சகாபக்கள் கடுமையான கோபத்தோடு பார்க்கிறார்கள் பெருமானார் அவரை விட்டு விடுவீர் சிறுநீர் கழிக்கிற பொழுது அவரை தடுக்க வேண்டாம் வழிவாங்காதீர்கள் என்றார்கள் அதற்கு பிறகு பெருமானார் அவரை பக்கத்திலே அழைத்து அமர வைத்துக் கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தம்பி இது சிறுநீர் கழிப்பதற்காக உள்ள இடம் இல்லை தம்பி இது தொழுவதற்காக பரிசுத்தமான இடம் தம்பி என்று பெருமானார் ஒரு பாடம் எடுக்கிறார்கள் ஒரு பாடம் எடுக்கிறார்கள் பிறகு அந்த கிராமவாசி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நான் உலகத்திலே இப்படி ஒரு ஆசானை நான் பார்த்ததே இல்லை தவறு செய்த முழுதும் கூட கண்டிக்காமல் அழகாக பாடம் நடத்திய இந்த ஆசிரானை போன்று இந்த உலகத்திலே நான் பார்க்கவே இல்லை என்றால் நினைத்திருந்தால் பெருமானார் பழிவாங்கி இருக்கலாம் ஆனால் செய்யவில்லை பெருமானார் நாயகத்தினுடைய காலத்தில் ஒரு வாரிபரை பிடித்து வரப்படுகிறது பெருமானாரினுடைய சபைகளை கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது என்ன குற்றம் செய்தார் என்று பெருமானார் கேட்கிறார்கள் வாரிபர்களுக்கே உரிய குற்றம் ஒரு பதினெட்டு வயது வாரிபர் நல்ல படமுள்ள மரத்தை பார்த்தா உருவான நல்ல பழமுள்ள மரத்தை பார்த்தா விடுவாரா தோட்டத்துக்காரர் சொல்றாரு நாயகமே என் தோட்டத்தில் இரவும் ஏறு குதித்து வந்து வந்து பழங்களை பறித்து செல்கிறார் நாயகமே பெருமானார் செலா பொலிவர் சிலம் நடந்தது உண்மையா பெருமானாரிடத்தில் எவ்வளவு பெரிய பொய்யனா உண்மை ஏற்றுக்குவான் ால் நாயகத்தை பார்க்கிற பொழுது ஒரு ரூபு பயத்தை ரப்புல் ஆலமில் போட்டு விடுவான் நாயகமே பசி வேற வழி இல்ல நாயகமே அதனால நான் சாப்பிட்டுட்டேன் நாயகமே பசி வேற வழி இல்ல நாயகமே சாப்பிட்டு நாயகமே பெருமா நான் செல்லல்லா வழிவு அவருக்கு ஒரு அழகான பதில் கொடுத்தார்கள் என்ன பதில் கொடுத்தார்கள் தெரியுமா தம்பி இனிமேல் அடுத்த வரி நிலத்தில் சாப்பிட வேண்டாம் தம்பி உன்னுடைய பசிக்கு நான் ஒரு மருந்து திருக்கிறேன் தம்பி பெருமானார் உழு செய்துவிட்டு இரண்டரை காத்து தொடுது விட்டு இருகரும் ரப்புல் ஆளுமின் இடத்தில் ஏழை அல்ல இந்த வாழிபன் ஏழையல்ல அவனுக்கு தவறான சிந்தனையை கொடுக்காதே அவனுடைய வயிற்றுக்கு பசியை நீ வழங்கிவிடாதே பசியை நீ கொடுக்காதே என்று குமா செய்தார்கள் அதற்கு பிறகு அந்த வாணிபர் சொல்லுகிறார் செய்கிறார் எனக்கு அதற்கு பிறகு பசியை எடுத்ததில்லை திருடுவதற்கான வாய்ப்பை எனக்கு வரவில்லை இதுபோன்று ஒரு ஆசானை நான் கண்டதும் நான் உள்ளே செல்லுகிற பொழுது பெருமானார் கைய புடைப்பார்களே என்று எண்ணிக்கொண்டு சென்று ஆனால் நாயகம் செய்த இந்த அற்புத துணியை இந்த அற்புத அமைப்பை நான் உலகத்தில் வேறு எங்கும் காணவில்லை என்கிறார் அந்த வாழ்க வழி வாங்கி இருக்கலாம் பெருமானார் செல்லலா பழிவெஞ்சலம் பழக்க திருடி இருக்கிற கைய ஒற்றணும்னு சொல்லியிருக்கலாம் பெருமானார் செல்லல்லா பழிவெஞ்சலம் ஆனால் பெருமானார் எவ்வளவு வழக்காக நடந்து கொண்டார்கள் இதைவிட பெரிய ஒரு வரலாறு நடந்திருக்கிறது செல்லும் அழைப்பு செல்லப்பட்டவர்கள் மக்காவிலிருந்து மதிராவிற்கு விஜரத்து செய்கிற பொழுது காபத்துள்ளாவிலே நுழைகிறார்கள் காபாவை விட்டு பிரிய போகிறோமே என்ற அந்த கஷ்டம் ஆஜிகளுக்கு தெரியும் ஆஜிகளுக்கு தெரியும் காபத்துள்ளாவை பார்க்கிற பொழுது ஏற்படுகிற இந்த உள்ள ஆனந்தத்திற்கும் அளவு கிடையாது காபத்துள்ளாவை விட்டு வருகிற பொழுது ஏற்படுகிற உள்ளத்தினுடைய அந்த சஞ்சலங்களுக்கும் அளவு கிடையாது நம்முடைய பிள்ளையை புரிந்து விடலாம் நம்முடைய மனைவி நம்முடைய பெற்றோர்களை பிரிந்து ஆனால் காபாவை புரிய யாருக்கும் மனம் வராது அழுது கொண்டே அந்த காபாவை பார்த்து கொண்டே பின்னால் ஆகிகள் வருகிற அந்த காட்சி இருக்கிறதே அதற்கு நிகர் உலகத்தில் எதுவும் கிடையாது என்று காபாவிடைய சொந்தக்காராவை அழைத்து சாமியை கொடுங்கள் என்கிற காத்து நான் எழுதுவிடுகிறேன் என்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உம்முடைய கைகளை நான் சாமியை தர மாட்டேன் ஈருடக சக்கரவர்த்திக்கு சாமி கொடுக்கம் அறுக்கப்படுகிறது பெருமானார் ஹிஜிரத்தின் பொழுது அழுது கொண்டே சென்றார்கள் உஸ்மானில் பார்த்து சொன்னார்கள் ஒரு காலத்தில் அந்த சாவியின் கைக்கு வரும் உஸ்மான் ஒரு காலத்தில் கைக்கு வரும் அப்பொழுது நான் பார்த்துக் என்று சொல்லிவிட்டு பெருமானார் புறப்படுகிறார்கள் சரியாக எட்டு ஆண்டுகள் மக்கா மக்கா நட்டு கொள்ளப்பட்டு மாணவி செல்லெல்லாகும் அறிவு செல்லும் காபாவுக்கு செல்லுகிறார்கள் அறிவரி எல்லாகுத்தரா உஸ்மான் இடத்திலிருந்து தல்ஹத்திமன் உஸ்மானிருந்து சாவியை வாங்கி வருகிறார்கள் அவரும் வந்து வந்திருக்கிறார் பெருமானா சந்தல்லா மொழிவர் செல்லும் உள்ளே சென்று நடத்துகிறார்கள்து விட்டு வெளியே வருகிறார்கள் சகாக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் எல்லோரும் பதினெட்டு ஆயிரம் சகாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னிடத்திலே தான் பெருமானார் என்று எல்லோரும் இயக்கத்தோடு இருக்கிறார்கள் விழாவிலே தான் பெருமானார் தருவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு என்முக்களியல்லாம் என்னிடத்திலே தான் தருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உமரே பாரூக்களியல்ல தருவார்கள் என்று எண்ணிக்கொள்ள போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் அதே சாவிக்கு சொந்தக்காரே அழைக்கிறார்கள் சொன்னேனே ஒரு காலத்தில் சாவி வரும் என்று நடந்து விட்டதா இதை வைத்து நாள் வரை உன்னிடத்தில் சாவி இருக்கும் உங்கள் சந்ததியில் இன்று வரைக்கும் அவர்களின் சந்ததிகள் தான் சாமி இருக்கிறது பெருமானார் நாடு இருந்தால் அந்த சாமியை பிடிந்து இருக்கலாம் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் பெருமானால் அதை நாரமில்லை எண்ணி பார்க்கிறோம் பழிவாக்குகிற அந்த சிந்தனையை பெருமானால் இந்த உள்ளத்திலே விதைக்கவே இல்லை ஆனா நம்ம சமுதாயம் அதை தவிர வேறு எதுவும் அடையாளம் என்ன தெரியுமா இதையும் பெருமான அடையாளம் இருக்கிறது நல்லதை கொடுப்பார்கள் நல்லுபதேசம் செய்வார்கள் யாருக்கு அவிம் இருக்கிறதோ உயர்ந்த குணம் இருக்கிறதோ நல்லதைத்தான் கொடுப்பார்கள் நிறைய சான்றுகள் உண்டு பெருமானா செல்லும் சாதாரணமாக ரெண்டு மிஸ்வாக் வைத்திருக்கிறார்கள் ரயில்லா ரவித்தட வருகிறார்கள் இருக்கிறது ஒரு விஸ்வாக்கு கொஞ்சம் கோடலாக இருக்கிறது இன்னொரு விஸ்வாக்கு நேராக இருக்கிறது நம்மிடத்தில் ரெண்டு பேனா இருக்கிறது எந்த பேனா கொஞ்சம் மோசமா இருக்கோ அந்த பேனா கரெக்டாக நல்ல பேனாவும் வளைந்த மிஸ்வாக்கை தான் வைத்துக் நேராக சரியாக இருக்கிறது மிஸ்வாக்கை ரயிலார் அளிக்கலாவுக்கு கொடுக்கிறார்கள் என்ன நாயவை என்கிற பொழுது யார் நல்லதை செய்கிறார்களோ அவர்கள் தான் கபுல் ஆலமீனுக்கு பிரியமானவர்கள் என்று பெருமான சல்லாம் அலிவசனம் சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே அந்த நல்லதை செய்கிற குணம் இருந்தால் கொலுக்கே இருக்கிறது என்று பொருள் இன்னொன்று நல்லுபதேசம் செய்ய வேண்டும் மார்க்கம் என்றாலே உபதேசம் அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மார்க்கம சகோதரர்கள் நண்பர்கள் நம்முடைய இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் மார்க்கம் யாருக்கு குலுக்கே அழிவு இருக்கிறதோ நல்லுபதேசங்களை பகிர்ந்து கொள்வார்கள் மூன்றாவதாக பெருமாணா சல்லாஹ் ரபிஸ்லாம் சொன்னாங்க அழிவுக்கு உதாரணம் என்ன தெரியுமா அடுத்தவர்களை பற்றிய எண்ணம் இருக்க வேண்டும் மற்றவர்களை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் எல்லாருமே நமக்கு தோதுவா தான் நடக்கணும்னு இருக்கக்கூடாது உமரே பார்க்கிறவியல்லாக இந்திய ஆட்சிக் காலத்திலே இஸ்லாம் பறந்து போகிறது ஷாம் நாடு வெற்றி கொள்ளப்படுகிறது யூதர்களுக்கு இந்த நிகழ்வு பிடிக்கவில்லை எங்கு ஒருத்தாலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருகிறது இவர்களிடத்தில் என்ன காரணம் இருக்கிறது பார்த்து வருவதற்காக ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறார்கள் என்ன நடக்கிறார்கள் என்று பார்த்து வருவதற்காக ஒரு ஒற்றர் செல்லுகிறார் மதினாவிற்குள்ளே நுழைகிறார் நுழைந்து ஒரு இடத்திலே சாப்பிடுவதற்காக அமருகிறார் எல்லோரும் சாப்பிடுகிற இடம் சாப்பிட்டு விட்டு காசை செல்கிறார்கள் இவர் சாப்பிடுகிற பொழுதை அங்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தல்கத்தி உணவு இவர்களை பார்த்து விடுகிறார்கள் இவர்களுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டார்கள் இவர் சாப்பிட்டுட்டு இந்த ஒற்றர் சாப்பிட்டுட்டு போய் பணம் கொடுப்பதற்காக செல்லுகிறார் அந்த உரிமையாளரிடத்திலே காசு கொடுப்பதற்காக செல்லுகிற பொழுது இல்ல உங்களுக்கு காசு கொடுத்தாச்சு எப்படி கொடுத்தார்கள் என்று கேட்க உடனே சொன்னார் நீங்கள் அங்கும் இங்கும் பார்ப்பதை பார்த்து மதினாவிற்கு வந்த விருந்தாளி என்று எண்ணிக்கொண்டு விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டுமல்லவா அந்த பழக்கத்தினால் அவர் உணவு கொடுத்து விட்டு ஆஹா முன்ன பின்ன அறிமுகம் இல்லாமல் அங்குமிங்கும் பார்த்ததை இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று எண்ணிக்கொண்டு கடைக்கு செல்லுகிறார் ஒரு பொருளை வாங்குவதற்காக செல்லுகிறார் அந்த கடையிலே அந்த பொருள் இருக்கிறது ஆனால் கடைக்காரர் சொல்லுகிறார் என்னுடைய கடையில் வாங்க வேண்டாம் அந்த கடையிலே வாங்குங்கள் என்று இன்னொரு கடையை காட்டுகிறார் அங்கு போய் பொருளை வாங்கி வந்து கேட்கிறார் உங்கள் கடையிலும் இந்த பொருள் இருக்கிற பொழுது ஏன் அங்கு வாங்க சொன்னீர்கள் இல்ல இன்னைக்கு எனக்கு நல்ல வியாபாரம் ஆயிருச்சு பக்கத்து கடையில வியாபாரம் ஆகல அதற்கு வியாபாரத்தை கொடுப்பதற்குத்தான் நான் இதை என்றார் அதற்கு வியாபாரம் கொடுக்கத்தான் நான் இதை செய்தேன் அப்பொழுது புரிந்து கொண்டு சொன்னால் இவர்களை வெட்டி காண்பதற்கு உலகத்திலே ஆட்களே கிடையாது விரும்பும் சீராக இருக்கிறது அடுத்தவர்களின் நலனில் இஸ்லாமியர்களுடைய பக்கத்து கடைக்கு போயிடக்கூடாது என்று இவரே நாலு பேரத்தை அந்த கடைக்கு போயிடக்கூடாது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இது எங்கே குழுக்கள் அதுவும் இருக்கிறது அதனால் நம்முடைய உள்ளத்திலே உலுக்கை அலிமை விதைக்க வேண்டும் பெருமனா சல்லாஹ் குலைவேஸ்லம் இரண்டாவதாக சொன்னார்கள் இந்த பூமி இருக்கிறதே மெதுவும் நல்ல நிலம் இந்த பூமியிலே நல்லவள் செய்ய வேண்டும் தீமையை விதைக்கக்கூட அதுமனார் சல்லாஹ் குலைவேஸ்லம் சொன்னார்கள் இந்த உலகம் மறுமைக்கான வெள்ளா மிஸ்தலம் இவங்க எதையெல்லாம் நதைக்க கூடாது இந்த பூமியில எந்த அமல்களை எல்லாம் செய்யக்கூடாது இந்த பூமியிலே இதற்கு ஒரு அதிசை காட்டுகிறார்கள் நரகம் இருக்கிறது மொத்தம் ஏழு நரகம் தான் இருக்கிறது ஏழு நரகங்கள் இருக்கிறது ஜஹீம் முதலாவது நரகம் ஜஹன்னம் இரண்டாவது நடகம் வலா மூன்றாவது நரகம் சகீர் நான்காவது நரகம் சக்குர் ஐந்தாவது நகரம் ஐந்தாவது நரகம் சக்கர் ஹுதமா ஆறாவது நரகம் ஹாவியா ஏழாவது ஒவ்வொரு நரகத்திலும் பொறிக்கப்பட்ட வார்த்தையை பெருமானார் சொல்கிறார்கள் இதை பூமியிலே நீங்கள் செய்துவிடாதீர்கள் என்றார்கள் ஒவ்வொரு நரகத்திலும் மூன்று வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்தது எனக்குள்ள இந்தாததான் இருப்பாங்க என்று பொறிக்கப்பட்டிருந்தது உதக நரகம் அந்த ஜஹீமிலே பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தை எனக்குள்ள இருப்பவர்கள் யார் தெரியுமா சூகுல்லன்னு கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் சிலர் இருப்பாங்க யாரு மேலே நல்லெண்ணமே வர எவ்வளவுதான் நல்ல ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தாலும் கூட இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் இதுல ஒரு குறை இருக்கிறது அதுல ஒரு குறை இருக்கிறே இங்க இங்க நாம விட்டுட்டீங்களே என்று குறை கண்டு கொண்டே இருக்கிறார்களே யாரின் மீதும் நிறைவான பார்வையில்லையே இவர்கள் இருக்கிற இடம் ஜகீம் அபு மனைவி இந்த நேரத்துலதான் இருப்பாங்க நான் ஜகீம்ல அந்த பொம்பளை யாரையுமே நல்லெண்ணத்தோடு பார்த்ததே இல்லை பெருமானார் செல்லலாம் சொல்லி சொல்ல அவலக கூட நல்லெண்ணத்தோடு பார்த்தான் அபூஜகின் கூட நல்லெண்ணத்தோடு பார்த்தான் பெருமானாரை பொழ்கியது என்று யாருமே சொன்னதில்லை இந்த பொம்பளை அதனால ஜகிம் இரண்டாவது போராமைக்காரர்கள் இருக்கிற இடம் ஜகிம் அதனால உலகத்தில் போராமி மட்டும் கொண்டுவிடக்கூடாது போராமைக்காரர்கள் இருக்கிற இடம் மூன்றாவதாக சாஹிபுத் பறவை ஜோசியம் பார்ப்பவர்கள் பறவை ஜோசியம் பார்ப்பவர்கள் பால் கிதாபு மோர்கித்தாபு தயிர் கித்தாபு இதெல்லாம் யார் பார்க்கிறார்களோ இவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் அடுக்கு அடுக்கு நரகம் இருக்கிறது ஜகன்னம் இந்த ஜகன்னத்தில் யார் இருப்பார்கள் பெருமானா சதல்லா குருமஸ்லம் சொல்கிற பொழுது சொன்னார்கள் முதுமி நேகாம் மதுரர் இருப்பவர்கள் மது அருந்துபவர்கள் இருக்கிற இடம் மதுவிலேயே மண்டி கிடப்பவர்கள் இன்றைக்கு சமீப காலமாக அதுவும் பணம் படைத்தவர்கள் போய் நல்ல முறையில் அடிச்சு வெளியே பார்த்தா பந்தாவா இருப்பாங்க உள்ள போய் அடிச்சுப்படுத்த தூங்கி வருவது இந்த பழக்கம் இன்றைக்கு சமீப இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகரித்து வருகிறது இவர்களெல்லாம் நாளைக்கு மருமையிலே இருக்கிற புண்ணியமான இடம்தான் ஜகன்னம் அல்ல ஆற்றோர்களை நீந்திப்பவர்கள் பெற்றோர்களை எட்டி உதைப்பவர்கள் நம்முடைய கண்ணால் பார்த்திருக்கிறோம் பெற்றோர்களை எட்டி உதைத்திருக்கிறார் அல்லா உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனை வழங்குவார் பெற்றோர்கள் பெற்றோர் செய் பார்க்கத்தை பார்க்க வேண்டுமா உன்னுடைய பெற்றோர் தானே சொற்கம் என்று பெருமானா செல்லா கொலை வச்சலம் சொல்லியிருக்கேன் அந்த பெற்றோர்களை யார் உலகத்திலே நிந்திக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் ஜகந்தம் மூன்றாவதாக தன்னுடைய மனைவிகளை வாடகைக்கு விழுபவது இருக்கிற இடம் என்றிலும் வளர்ந்து கொண்டு வருகிறது கூறிய விஷயம் வாடகை மனைவிகள் பத்திரிகைகள் எல்லாம் விளங்குகிற நிலைக்கு செல்லப்பட்டிருக்கிறது அதில் திருச்சுகிற ஒரு இஸ்லாமிய குடும்பமும் நகா அல்லாஹு பாதுகாப்போம் இவர்களும் இருக்கிற இடம் ஜகன்னம் மூன்றாவது நரகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பெருமானார் செல்லா கொலைமஸ்லம் என்பவர்கள் பார்க்கிறார்கள் மூன்றாவது நரகம் லலா இந்த கழகத்தில் யார் இருப்பார்கள் முஸ்பிலேட்டிசா வேட்டியை தரைவூத்த அனுப்பி செல்பவர்கள் வேட்டினு சேர்ந்துக்கும் அதனால பேண்ட் அச்சு சொல்லலையே நினைத்திட வேண்டாம் தரைவூட்ட நடப்பவர்கள் அவர்கள் நிறுக்கிற இடம் பலா மண்ணான் தன்னுடைய உபகாரத்தை சொல்லிக் காட்டுபவன் நான் அவருக்கு நாலாயிரம் தந்தேன் ரகசியமாக செய்ய வேண்டிய உபகாரங்கள் இவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டிப்பார்கள் முற்ற சோழர்கள் இவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள் கடை வாங்கி ஏதோ ஒரு வேலைக்காக கடன் வாங்கி இருக்கிறார்கள் இவருடைய கடனை அவரை அடைக்கிறார் அவருக்கு தெரியாமல் அவருடைய கடனை இவர் அடைக்கிறார் போய் கடனை கொடுக்கலாமே போகும்போது உங்க நண்பர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களே மஸ்ரூக் ரெண்டு எல்லாம் கடனை கொடுக்கலாமே போகும்போது கொடுத்துட்டு போயிட்டாங்களே எப்படி நண்பர்கள் வாழ்த்தார்கள் தெரியாமலேயே படைக்கிற பண்பாடு ஒருவர் இன்னொருவருக்கு தெரியாமலேயே கொடுக்கிற பண்பாடு இதனால்தான் பெருமானார் சொன்னார்கள் எந்த வார்த்தை சொன்னார்கள் வலதுகை அழிப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாராம் என்ன வார்த்தையை பெருமானார் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என ஊரே தெரிஞ்சிடும் இவர்களுக்கு பெருதான் மன்னான் இவர்கள் இருக்கிற இடம் வலா அடுத்து பெருமானார் அலைவு செல்ல மன்னர்கள் அந்த நரகத்திற்குள்ளே யார் இருப்பார்கள் முன்சு புலி பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் சத்தியமா இந்த வேலை என்று சொல்லி வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் வரா நான்காவது ஒரு சொர்க்கம் இருக்கு நான்காவது ஒரு நிரகம் இருக்கிறது அதற்கு பேர் இந்த நிறகத்தில் யார் இருப்பார்கள் சொல்கிற போது வயசான காலத்திலே விபச்சாரம் செய்தவன் இன்றைக்கு உலகம் சொல்லுகிற ரிப்போர்ட் என்ன தெரியுமா நாற்பது வயதுக்கு கீழே உள்ளவர்கள் விபச்சாரம் செய்வதை விட அதற்கு மேலே உள்ளவர்கள் விபச்சாரம் செய்வது அதிகம் அவர்கள் இருக்கிற இடம் சகை இரண்டாவதாக சொன்னார்கள் இமாமுன் ஜாஹிர் அநீதி அளிக்கிற அரசர் அநீதி அளிக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் அங்கதான் பேசிட்டுவான் சகீரிலே அமர்ந்து பேசிக் கொள்வார்கள் அடுத்து பெருமாநாள் சொன்ன ஒரு வார்த்தை தான் பக்கீரூன் முக்தான் பெருமை அடிக்கிற ஏழை இவன் எடுக்கிற இடமும் சாயிப் பெருமையை இவன் ஒண்ணுமே ஆனாலும் மற்றவர்கள் வாழ்வதைக் கொண்டு நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா ராமச்சந்திரால கல்யாணம் வச்ச நான் அங்கே நான் வட்டிக்காரத்தை கரவாங்கியாவது என்று பெருமையோடு நடக்கிறானே இவன் இருக்கிற இடமும் அங்கதாக சாயிப் அஞ்சாவது ஒரு நடகம் இருக்கிறதற்கு பேர் சத்தம் இதை பற்றி குரான்களே அண்ணா சொல்றான் சொர்க்கவாசிகள் போய் பார்ப்பாங்களா நரகவாசிகளை எந்த நரகத்துக்கு போவாங்க நரகத்திற்கு நீங்க வந்தீர்களே இந்த நரகத்துக்கு பேர் சக்கர் அந்த சக்கர் இருக்கிறதே அதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுற பொழுது அந்த சக்கர் என்ற நரகத்திற்குள்ள எழுபதாயிரம் பள்ளத்தாக்குகள் இருக்குமா எழுபதாயிரம் பள்ளத்தாக்குகள் ஒரு பள்ளத்தாக்கினுடைய தூரம் உலகத்திலே ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஒரு பள்ளத்தாக்கின் தூரம் என்றால் எழுபதாயிரம் பள்ளத்தாக்கின் தூரத்தை கற்பனை செய்ய முடியுமா யார் இருப்பார்கள் சுர்கவாசிகள் போய் கேட்கிறாங்க சக்கர உங்களை நரகத்துல தள்ளது என்ன சக்கரில் தள்ளது என்ன என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்ன பதில்கள் தெரியுமா குரான் சொல்லவில்லை படைத்தானோ அந்த வழக்கத்தையே நாங்கள் செய்யவில்லையே குன்னாலம் நக்கும் சொல்லி நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இல்லை அல்லா எதற்காக படைத்தானோ ஒரு வீட்டை தொழுகை இல்லை என்றால் ஒரு பாலிகானவன் தொடரவில்லை என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது சிறையில் அடைக்க வேண்டும் அப்துல்லா சொல்கிறார்கள் அடித்து நைக்க புடைக்க வேண்டும் ரத்தம் வருகிற வனைக்கும் அடிக்க வேண்டும் அடித்து தொழுகை முடித்ததற்கு பிறகுதான் அவனை விடுதலை செய்ய வேண்டும் ஷார் அமப்துல்லா இன்னொரு வழி மேல ஏறி தொழுகலேன்னு சொன்னிர் அகமதுல்லா இன்னும் ஒரு வழி சொல்லுகிறார்கள் தொழுகைக்கு இடையில ஒட்ட போனாலே அரைஞ்சும் எந்த அளவிற்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் இருக்கிறது அதைத்தான் மறுமையிலே சொல்லப்படுகிறது நம்மக்கு சொல்லி நாங்கள் தொடக்கூடியவர்களாக இல்லை அடுத்து சொல்லுவான் ஏழை எளியோர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கவில்லை வந்தாரு உலகத்தில் வாழ்ந்த போல் பைக் எடுத்துட்டு சும்மா சுத்திக்கிட்டே அலைஞ்ச நண்பர்களா சேர்ந்து அந்த தெருவுளை நின்று பேசுறது இந்த தெருவில் நின்று பேசுறது இந்த வேலை எது செய்யும் கூட்ட கூட்டமா நாய்களை பார்த்தாக்க ஒரு தெருவில் இருந்து அங்கே போய் நிற்கும் அங்க இருந்து அங்க போய் நிற்கும் அங்கிருந்து அங்க போய் நிற்கும் எந்த வேலை எங்களுக்கு திருப்பி பிரிஞ்சு போயிடும் இவங்களும் எதுக்கு நினைக்கிறாங்க ஏதாவது காரணம் இருக்குதா ஒரு பத்து பேர் சேருவான் மூணாறு பேர் பைக்ல நிறுத்துவான் அவ பேசிட்டு இருக்க வேண்டியது அடுத்த தெருவுக்கு போய் ஒரு பைக்ல நிறுத்துவான் பேச வேண்டியது திரும்பி விடுப்பிடுவான் என்ன வித்தியாசம் இருக்கிறது ார் இந்த நன்மைகள் உலகத்திலே நடப்படுவையானால் நாளை வறுமையிலே சக்கரிகள் இருப்பார்கள் அடுத்து ஒரு நரகம் இருக்கிறது அதுதான் இந்த புத்தமாவில் யார் இருப்பார்கள் இருப்பார்கள் அந்த பொருளில் இருந்து கையை கட்டிடுமா ஜேப்பையே காட்டாத கஞ்சர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேர் இன்னைக்கு சட்டையிலே ஜேப்பு வைக்கிறது இல்ல என்னன்னா எடுத்து கொடுக்குற மாதிரி சுகுன வந்துருமா இல்லையா அதனால வைக்கிறது இல்லை அப்படியே வச்சிருந்தாலும் இன்றைக்கு அதுக்குள்ள காசே வச்சுட்டு வர்றதில்லை சுகுன் முத்தா கஞ்சர்கள் இருக்கிற இடம் முத்தமா அதை கொண்டு பெருமனா செலம்பா ஒளிவ அவர்கள் சொன்னார்கள் அவன் முத்தமே மன இச்சை இப்படி வாடுகிறார்களே அவர்கள் இருக்கிற இடம் உலகத்தில் வாழ்கிற பொழுது மன இச்சை இப்படி மனம் இந்த ஹோட்டல் போய் சாப்பிட் மனம் சொல்லும் சாப்பிட போயிருவாரு இட்லி நல்லா இருக்கும் இட்லி போயிருவாரு அண்ணப்பூர் சாம்பார் நல்லா இருக்கும் சாம்பாருக்கு மனம் போட யார் நடக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் அதற்கு ஒரு வார்த்தையை பெருமனார் சொன்னார்கள் ஆடி மும்பால் வழிகெடுக்கிற அறிஞர்கள் இருக்கிற இடமும் மொத்தமா சமுதாயத்திலே சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர்களே வழிகெடுக்கிறார்களே இவர்கள் இருக்கிற இடமும் மூத்தமா ஒரு நரகம் ஜகன்னும் அதைவிட பெரிய நரகம் ஒன்று கிடையாது இணை வைப்பவர்கள் அந்த நரகத்தில் இருப்பார்கள் சொன்னார்கள் உருவப்படம் வரைந்து வாழ்கிறார்களே அவர்கள் இருப்பார்கள் வாழுகிற பொழுது இந்த தன்மைகள் எதையுமே செய்யக்கூடாது யார் இந்த ார நிறமாக இருக்கும் நற்குணங்களை விதைக்க வேண்டும் வாடுகிற பொழுது நல்லமல் செய்து வாழ வேண்டும் அந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவான இறந்து போனவர்களுக்காக சவாவை சேர்த்து வைப்பது இது சம்பந்தமாக நிறைய பேர்களுக்கு கேள்வி உண்டு இந்த சவாத சவால் செய்யலாமா தேவையில்லாதவர்கள் நபிகள் கொடுத்திருப்பதே ஏராளமான அவர்களுக்கு ஈசா சவால் செய்யலாமா ரசூல் இல்லாவே செய்ய சொல்லியிருக்கிறாங்களே வாங்கு துவா இருக்கிறதே அதில் வருகிற ஒரு வார்த்தை வசீலா வசீலா என்பது ஒரு சொர்க்கம் அந்த சொருக்கத்துல ஒருத்தர் மட்டும்தான் குடியிருக்க முடியும் எழுபதாயிரம் அறைகிடை கொண்ட சொருக்கம் அது வசீலாங்கிறது ஒரு சொருக்கம் எழுபதாயிரம் அறைகிடை கொண்ட சொருக்கம் ஒருத்தர் தான் உள்ள இருக்க முடியும் ஒரு லட்சத்தி இருபத்தி சொல்றாங்க ஓட்டு நாளைக்கு அல்ல வப்பான் உம்மத்துக்கிட்ட அந்த உம்மத்துமார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு வசீலா ஆதமலையத்தில் அது ஓட்டு போடுறவங்க ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்க ஓட்டு போறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் எனக்கு என்னுடைய விமத்துமார்கள் அத்தனை பேர்களுக்கு போடுவார்கள் ஏன்னா பாந்துகுவா சொல்லாமல் இருக்க மாட்டோம் முகமதி இவ்வளவு ஓட்டை பார்க்க உள்ள எனக்கு வசீலாவை வழங்கி விடுவான் இப்படி யாராவது எனக்காக ஓட்டு போட்டிருந்தால் பெருமானா சொல்லுகிறார்கள் எனக்காக வார்த்தை இருந்தால் அவர்களுக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கிறார்கள் சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் எனக்கு அவர் பொறுப்பேற்ற காரணத்தினால் அவருக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அதனால ஈசார் சவாபாக அனுப்பிச்சுக்கிட்டே இருங்கிறாங்க பெருமானார்கள் சொல்லலாம் இரண்டாவதாக மசாயில் நாம் அனுப்புற அந்த நன்மை எல்லாம் போய் கரெக்டா போய் சேருமா இங்கிருந்து கூரியர் அனுப்புறோம் கரெக்டா வீட்டுக்கு போயிடுது ஆனா இறந்தவர்களுக்கு நாம் அனுப்புகிற நன்மைகள் சரியாக போய் சேருகிறதா என்றால் மார்க்கம் சொல்லுகிறது இறந்தவர்கள் ஹயாத்தாக உள்ளவர்களை விட அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் மனுஷனுடைய உயிர் அழியிறது கிடையாது உடம்பு அழிஞ்சு போயிடும் நாம எங்கிருந்தோ வந்தவர்கள் உயிருக்கு உயிர் எங்க வந்துச்சு ஆனவள் அருவாகிலே ரூவாக இருந்தோம் தாயின் வயிற்றுக்குள்ளே அந்த ரூபு தான் வந்தது அந்த ரூபு தான் போகிறது கவருக்குள்ளே வருகிறது கேள்வி கிடைக்கு கேட்கப்படுகிறது அதே ரூபு தான் நாளை மறுமையிலும் இருக்கிறது சொர்க்கத்திற்குள்ளும் செல்கிறது ரூவுக்கு அழிவு கிடையாது இன்னைக்கு அபத்தாயிருந்து இருக்கிற ரூகு ஆளும் தருவாகவே இருந்துச்சு கவருக்குள்ளையும் இருக்கும் மறுமையிடையும் இதே ரூகு இருக்கும் அப்ப இந்த ரூகுக்கு நன்மை பத்தவில்லை என்றால் உணவு வேணும் இல்லையா ஒருவர் வாண வேண்டும் என்று சொன்னால் உடலுக்கும் உணவு தேவை உயிருக்கும் உணவு தேவை இந்த உயிருக்கு உணவு எது குரானு அஜீசு வாதத்தில் எதுக்கு இதுதானே உணவு இந்த உணவு பற்றாக்குறையாக இருக்கிற பொழுது நாளை கவருக்குள்ளே சென்றதற்கு பிறகும் மறுமையிலையும் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது யாராவது நமக்கு உணவு கொடுப்பாங்களா உணவு கொடுப்பாங்களா உணவு கொடுப்பாங்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் அதே மாதிரி பிள்ளைகள் சொந்த ஓதி அனுப்புகிற பொழுது தேடி எடுக்கிறது தேடி எடுக்கிறது எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம் என்பீஸ் ஆயிடுச்சு என்ப சுரத்தில் யாசியும் போது எனக்கு எத்தி வைக்கிறேன் எனக்கு எத்தி வைக்கிறேன் என்று அந்த சந்தோஷம் அடைக்குமாஹிவாய் ஒரு நாள் அவர்கள் போட்டு உட்கார்ந்து அவசியம் கிடையாது அடுத்த ஆண்டு அச்சிக்கு செலுகிற பொழுது அதே கனவு பார்க்கிறார்கள் அதே இடத்திலேயே ஆனால் இவரும் தேடிக்கொண்டிருக்கிறார் இவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார் என் பையன் மூத்த போயிட்டாரு எனக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால எனக்கு நன்மை இப்ப தேவையில்லையா அதனால நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்ப நன்மைகள் நாம் அனுப்புகிற நன்மைகள் சரியாக அவர்களுக்கு போய் சேருகிற மூன்றாவது மசாலா பாவிகளுக்கு நாம் ஈசா சபா செய்யலாமா காஃபிர்களை தவிர மற்ற யாருக்குமே ஈசால் சவாப் செய்யலாம் மார்க்கம் அனுமதிக்கிறது ரொம்ப தவறக்கூடிய பழக்கமே இருந்தாரு அல்லது மற்ற பழக்கங்கள் இருந்தால் இவர்கள் நிறைய நன்மையின் பக்கம் தேவை இருக்கிறார்கள் அதனால காஃபிர்களுக்கு ஈசால் சவாப் செய்யலாம் இன்னொரு மசாலா மக்கள் அதிகமாக கேட்பதுண்டு அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்களே இவர்களுக்காக வேண்டி ஈசால் சவாப் செய்யலாமா சின்ன பயனில் இருக்கும்போதே காண போயிட்டாரு குலைஞ்சு போயிட்டாரு எங்க இருக்கிறாரா மூத்தா போயிட்டாரா என்னன்னே தெரியாது இவருக்காக வேண்டிய பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே உள்ளம் பாஷ விருந்து கொண்டே இருக்கும் அல்லவா அதனால் நன்மைகளை ஈசான் சவாப் செய்து கொண்டே இருக்கலாமா என்றால் அவங்க உயிரா கூட இருக்கலாம் அல்ல போத்தா போகாம உயிரா கூட இருக்கலாமல்ல இவர்களுக்கு ஈசால் சவாப் கூடுமா என்றால் அயாத்தானவர்களுக்கும் தாராளமாக ஈசால் சவாப் செய்யலாம் போத்தா போனவங்களுக்கு தான் ஈசால் சவாப் என்பதில்லை ஹயாத்தானவர்களுக்கும் ஈசால் சவாப் செய்யலாம் மார்க்கம் அதை அனுமதிக்கிறது சரி ஈசால் சவாப் நம்ம செய்கிறமே இந்த குரான் ஓதுகிறமே இதை ஓதுபவர்களுக்கு நன்மை இருக்கிறதா நேரா பிடிச்சு ரசூ இல்லாவில இருந்து பிடிச்சு மற்றவங்களுக்கு பிடிச்சு எல்லாத்துக்கும் பிடிச்சு கடைசியில உலகத்தில் இருக்கிற எல்லா அருவாதிகள் முஸ்லீம்கள் மோமின்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றமே ஓதுறவருக்கு நன்மை இருக்கிறதா எல்லாருக்கும் எப்படி அல்லா கொடுப்பான் அல்லாஹ் கஞ்சன் அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கிறோம் நன்மை அல்லாஹ் கொடுக்குறவன் கஞ்சன் அல்ல எத்தனை பேத்த உயர்த்தி அத்தனை பேத்துக்கும் சராசரியாக நன்மை அல்லா கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தாலும் அவருடைய ஹசானா குறையாது அதனால் ஓதக்கூடியவர்களுக்கு தான் முதல்ல முழு நன்மை அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு சேரும் சவா செய்கிற முறை என்ன என்னோருமானது பெற்றோர்களோடு அடங்கியிருக்கிறார்களோ நம்முடைய சகோதரர்களோடு அவர்களுக்கும் சேர்ந்து கவரும் வேதனை நீக்கப்படுகிறது பதினோரு முறை சூரத்து இகலாசை போதி சுரத்து அவ்விதத்தினை போதி அவர்களுக்காக குவாட்ச் செய்தால் பிரபுலானவன் அதை ஏற்றுக்கொள்கிறான் வேறு எதுவும் இறந்தவர்களுக்காக சதக்காக்கள் துணிமணிகளாகவே காசுபடங்களாக கொடுக்கக்கூடாதா என்றால் தாராளமாக கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு ருசுமாத்து ஒரு சடங்கு ஒன்று நடக்கிறது என்ன தெரியுமா பீடி சிகரெட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு பாத்தியா ஒரு பீடு சிகரெட்டு அவர் பிடிச்ச அந்த சாராய பாட்டுல எல்லாமே முன்னாடி பாத்தியாதுல இதெல்லாம் எழுதிட்டு போயிருக்க அவரு பாவம் நல்ல பழக்கத்தோட இப்பதான் அவன் உட்காந்துருப்பாரு பயன் எல்லாம் பண்ணிட்டு வீடி குடிக்கக்கூடாது சிகரெட் குடிக்கக்கூடாது அதை குடிக்கக்கூடாது இதை குடிக்கக்கூடாது எல்லாம் முன்னாடி இதென்னா வச்சிருக்கீங்க அவர் விரும்பி குடிச்சாரு அவர் விரும்பின பைக்லாம் இல்லையா அவர் விரும்பின கார்லாம் இல்லையா இதெல்லாம் ருசு மாத்திவிடு சடங்கு இதெல்லாம் மறக்க கூடாது சடங்குகளை மார்க்க மறவே நெருக்கிறது இதனால் அவர்களுக்கு வேதனை தான் கிடைக்கிறது அதனால சடங்குகளை தவிர்க்க வேண்டும் மாடி வணக்கங்களும் சேர்த்து வைக்கலாம் ஹஜி செய்யல அவங்களுக்காக ஹஜி செய்யுது இது பதவி உடம்பு சார்ந்த வணக்கங்கள் இதையும் ஈசார் சவாபாக செய்யலாம் உடம்பு சார்ந்த வணக்கங்கள் ஹஜ் செய்யல ஹஜ் செய்து வைக்கலாம் அதே தான தர்மங்கள் காசாக துணியாக வேறு ஏதாவது உபகரணங்களாக செய்யலாம் அதிலும் குறிப்பாக பெருமானார் சாதிரடி எல்லா வித்தலா வந்து கேட்கிறாங்க நாயகமே நான் வியாபாரத்துக்கு போன சமயத்துல எங்க அம்மா மூத்தா போயிட்டாங்க நாயகமே சாதிரடி எல்லாம் அம்மாவுக்கு விழுந்து விழுந்து பணிபுடை செஞ்சவங்க எங்க அம்மா மூத்தா போயிட்டாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நாயகமே பெருமானார் சொன்னார்கள் நீ கிணறு வெட்டி கொடூர் என்றார்கள் தான தர்மத்திலேயே சிறந்த தான தர்மம் தண்ணீரை உருவாக்கி கொடுப்பது அதனால பெருமாநா சலல்லா ஒருவர் சில விதை நிறைய சலாவாக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது தான தர்மத்திலேயே உயர்ந்தது என்றார்கள் பெருமானார் சலால் இதன் மூலமாகவும் ஈசார் சவாவும் நாம் செய்து கொள்ளலாம் இறப்பதற்கு இறந்ததற்கு பிறகு கபறுல அடக்கிறதுக்கு முன்னாடியே ஈசால் சவாப் செய்யலாமா குரான் ஓதலாமா பக்கத்துல ஓதக்கூடாது ஜனாதாவுக்கு அருகில வதக்கூடாது அதற்கு பக்கத்தில் இருக்க ரூம்களை எல்லாம் தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம் ஓதிக்கொள்ளலாம் ஆர்க்கம் அனுமதி இருக்கிறது அதை போன்று தகுதியல் வேண்டி இரங்கல் கூட்டம் நடத்துகிறார்கள் இதையும் மார்க்கம் அனுமதிக்கிறது சிந்தனையை ஊட்டுகிற காரணத்தினால் மார்க்கம் இதையும் அனுமதிக்கிறது அல்லா கேட்டதின்படி அமல் செய்கிறானாக الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا النبي محمد اللهم صل وسلم وبارك عليه ربنا اغفر لنا وارحمنا فانت الذي من الخاسري اللهم اكفننا من خشيتك كما يقود بيننا وبين معاصيك وامن طاعتك كما وعدنا النبي جننتك ومن اليقين ما, ما تحبب به علينا مصاائب الدنيا فمتعنا باسمائنا وبصائرنا وقوتنا على ما اعطيتنا واجعل بالوارث منا واجعل سارنا على ما طلبنا وانصرنا على من عادانا ولا تسلط علينا லயخஃப குவலா யர்ஹம்னா ரபனா அத்தினா ஃபி الدنيا ஹஸனா வஃபில் ஆخرத்தி ஹஸனா தௌக்கினா தபனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆخرது பீ سيدنا محمد الوালি والحساب اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله upon